ஐம்பத்திரெண்டு ஸ்ரீசக்ரம் சக்த இந்த ஆயிரம் நாமங்களால் மேலே சொல்லப்படும் புஷ்பங்களைக் கொண்டு ஸ்ரீசக்ரத்தை எவனொருவன் ஒரு தடவையாவது அர்ச்சிக்கிறானோ நாமசகஸ்ரை என்றதினால் ஒவ்வொரு நாமத்தையும் தனித்தனியாகச் சொல்லி ஆயிரம் நாமங்களையும் முடிக்க வேண்டுமென்று ஏற்படுகிறது லக்ஷ பூஜை முதலியவைகளிலும் இதே மாதிரியாக சொல்லி ஆயிரம் நாமங்கள் முடிந்தவுடன் அதே மாதிரி திருப்பி திரும்பி ஆவருத்தி செய்ய வேண்டும் என்றும் ஏற்படுகிறது ரெண்டு இந்த நாமசகஸ்திரத்தில் நாமங்கள் எல்லாம் பூஜைக்கு தக்கபடி தனித்தனியாக சொல்லும்படியான ரூபத்தோடு இருப்பதாலும் அவற்றை தனித்தனியாக சொல்லும் போது நான்காவது வேற்றுமையுடனும் நமகா என்று முடிவுடனும் சொல்ல வேண்டியதாக இருப்பதாலும் நாமசகசிரம் என்று சொல்லாமல் ஆயிரம் நாம என்பதாக இங்கு சொல்லப்பட்டது உதாரணம் ஸ்ரீமாத்ரே நமஹா லலிதாம்பிகா பத்மர்வா துளசி புஷ்பை கல்ஹாரை வா கதம்பகை தாமரை புஷ்பங்கள் அல்லது துளசியின் புஷ்பங்கள் அல்லது செங்கழுநீர் புஷ்பங்கள் அல்லது நானாவிதமான கதம்ப புஷ்பங்கள் அல்லது சம்பக புஷ்பங்கள் அல்லது ஜாதி புஷ்பங்கள் அல்லது மல்லிகை புஷ்பங்கள் அல்லது அரளி புஷ்பங்கள் அல்லது நெய்தல் புஷ்பங்கள் அல்லது பில்வபத்திரங்கள் அல்லது முல்லை புஷ்பங்கள் அல்லது குங்கும அல்லது பாட்டலி புஷ்பங்கள் அல்லது தாழம்பூ வாசந்தி முதலான நல்ல மனமுள்ள வேறு புஷ்பங்களால் எவனொரு வந்து ஸ்ரீசக்ரத்தை இந்த நாமங்களை சொல்லி ஒரு தடவையாவது அர்ச்சிக்கிறானோ ஒன்று துளசி புஷ்பங்கள் என்று சொன்னதினால் துளசியின் தளங்கள் விளக்கப்பட்டு அதில் புஷ்பம் மாதிரி மலர்ந்திருக்கும் பாகத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டது அம்பாளுடைய பூஜையின் விஷயத்தில் துளசியை விளக்கி சொல்வதானது அதன் தளங்களை பற்றியே தவிர துளசியை அடியோடு விளக்கப்பட்டதல்ல இது நீலா நானாபகாபலிபிஹே நானா புஷ்பைமனோரமஹே அபா மார்க தளேங்கை துளசி தளவாஜிதைஹே பூஜனீயசா பக்தியா நாம்சி கிரபலாபே என்று ஸ்பஷ்டமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நிஷித்தமான விளக்கப்பட்ட புஷ்பங்களால் கூட அம்பாளை பூஜை செய்ய வேண்டும் என்பதாக அதே தந்திரத்தில் தேவி பூஜா சதா சஸ்தா ஜலஹை சத் ஜைரபேஸ்தை தைர்வா பக்தியோ தேன ஜேதா என்று சொல்லப்பட்ட போதிலும் அவ்விதம் நிஷேதிக்கப்பட்ட புஷ்பங்களையும் ஏற்றுக்கொள்வதானது பக்தியின் ஆவசகத்தை காட்டுவதே தவிர அவைகளை ஒப்புக்கொண்டதாக சொல்லப்பட்டதல்ல மேலும் புஷ்பங்கள் அகப்படாவிட்டால் அந்த புஷ்ப செடிகளின் இலைகளால் பூஜை செய்யலாம் என்பதாக புஷ்பாணாம் அச்சையே சிவாம் என்று காளி புராணத்தில் சொல்ல பட்டதானது நித்யகர்மாவாக செய்யப்படும் பூஜையை பற்றியது இங்கு சொல்லப்படும் பிரயோகம் போன்றதான காமிய கர்மாக்களில் அவ்விதம் பிரதிநிதியான வஸ்துக்கள் உபயோகிக்கப்படக்கூடாது என்று மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு சுகந்தி குசுமகி என்றதினால் துர்கந்தமுள்ள புஷ்பங்கள் விளக்கப்பட்டனவே தவிர நிர்கந்தமான ஜபா செம்பரத்தை புஷ்பங்கள் போன்ற சிகப்பு புஷ்பங்கள் விளக்கப்படவில்லை சிகப்பு நிறமுள்ள புஷ்பங்களில் அம்பாளுக்குப் பிரியம் என்பதாக சொல்லப்படும் நாலு கேதகி மாதவி முகை என்றதினால் புன்னாக புஷ்பம் மகிழும்பு முதலியவைகளும் சொல்லப்பட்டன அஞ்சு இவ்விதம் எடுத்து கொள்ளப்பட்ட அம்பாளுடைய பிரீத்தியை உண்டு பண்ணும் விஷயத்தில் இருக்கும் தாரதமியமானது ஆதித்ய புராணம் முதலியவற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு புஷ்பங்களையாவது பத்திரங்களையாவது பழங்களையாவது பூஜையில் அர்ப்பணம் பண்ணும் போது அவற்றை அதோமுகமாக போடக்கூடாது அப்படி போட்டால் துக்கத்தை விளைவிக்க அவை சுவாவத்தில் மரங்களில் அல்லது செடிகளில் ஊர்துவ இருப்பது போலவே அர்ச்சனையிலும் போட வேண்டும் ஆயினும் இந்த நியமமானது புஷ்பாஞ்சலியில் மட்டும் கிடையாது அப்போது புஷ்பங்களை இரண்டு கைகளாலும் வாரி எடுத்து போடுவதால் இதை அனுஷ்டிக்க முடியாது புஷ்பம் பலம்யா தத்தார்பயே கூட ஒவ்வொரு புஷ்பத்தையும் தனித்தனியாக போட வேண்டும் அப்படிக்கில்லாமல் சேர்ந்தாற் அள்ளி போட்டால் லக்ஷ பூஜை ஆகாது லக்ஷ பூஜாதின புஷ்பம் ஏகை சமுதாயேன ந சேத் பூஜா லக்ஷ புஷ்பார்ப்பணம் ந தேட்காரணி தந்திரம் புஷ்பங்கள் அநேக ஜாத்திகளாக இருப்பதால் அந்தந்த ஜாத்தியை மற்றவைகளுடன் கலக்காமல் உபயோகித்து பிறகு மற்றொரு ஜாதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் தஸ்ய புண்ணிய பலம் ந சக்னோ தி அதனால் ஏற்படும் புண்ணிய சொல்லுவதற்கு மகேஸ்வரனால் கூட முடியாது ஒன்று மகேஸ்வரர் என்பவர் அம்பாளுடைய பஞ்ச பிரேத மஞ்சத்தின் கால்களில் ஒன்றாயிருப்பவர் விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரரின் நால்வரும் கால்களாகவும் சதாசிவனானவர் மேற்பலகையாகவும் இருப்பதாக சொல்லப்படும் அப்பேற்பட்ட மகேஸ்வரர் கூட சர்வஜராயில்லாதபடியால் இந்த பிரயோகத்தினால் கிடைக்கும் புண்ணியபலனுடைய அளவை பற்றி சொல்ல முடியாது என்று சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்போது ஏற்கனவே சொல்லப்பட்ட ராசி முதலான அளவுகளால் நாம் அறியவாவது சொல்லவாவது எப்படி முடியும் என்பதும் ஏற்படுகிறது ஆகவே இதனால் புண்ணிய பலனானது எல்லையற்றது என்பதாக சொல்லப்பட்டது அதை பற்றி சொல்வதானால் சர்வக் அம்பாளால் தான் முடியும் என்பதாக மேலே சொல்லுகிறார் ஐம்பத்தஞ்சு தன்னுடைய சக்கரத்தை அர்ச்சனம் பண்ணுவதனால் ஏற்படும் பலன் எவ்வளவென்று லலிதா தேவிக்குத்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது புத்தியுடைய பிரம்மாதிகள் எப்படி அறிவார்கள் ஒன்னு என்று பிரம்மாதிகளை சொல்வதில் அவர்கள் இந்த புண்ணியத்தின் அளவை தெரிய முடியாமல் இருப்பதின் காரணமும் சொல்லப்பட்டது ரெண்டு விஷயங்களை கிரகித்து அவற்றை ஞாபகத்தில் வைத்திருக்கும் சக்திக்கு மேதை என்று பெயர் மூணு இந்த புஷ்பார்ப்பணப் பிரயோகமோ சுலபமாக செய்யக்கூடியதாயிருப்பதுடன் அளவற்ற பலனை கொடுப்பதாக இருக்கையில் ஏற்கனவே சொல்லிய ஆறு ராசிகளான புண்ணியத்தை கொடுக்கும் பிரயோகமானது கடினமாயிருப்பதுடன் குறைவான அப்படி இருக்கும்போது யாரும் இந்த சுலபமான புஷ்பார்ப்பட பிரயோகத்தை செய்ய விரும்புவார்களே தவிர கடினமாயிருப்பதும் ராசி சட்கம் என்ற அளவுடைய புண்ணியத்தை மட்டும் கொடுப்பதுமான பிரயோகத்தை செய்வதில் பிரவருத்தி ஏற்படாதே ஆகவே அந்த பிரயோகமானது அனுஷ்டான தினத்தில் அல்லாமல் பிராமாணியமற்றதாக ிவிடுமே என்ற சந்தேகம் ஏற்படக்கூடும் ஆயின தோன்றும் அந்த பிரயோகத்தை பற்றி சொல்லும் வாக்கியங்கள் எல்லாம் அனிஷம் நித்தியம் முதலான வார்த்தைகளோடு இருப்பதாலும் அதை செய்யாவிட்டால் பிரத்யபாயம் ஏற்படும் என்று சொல்வதாலும் அந்த பிரயோகமானது தினந்தோறும் அவசியம் செய்யப்பட வேண்டியது மேலும் நித்திய கர்மாவான அந்த செய்யாவிட்டால் ஆயுஷ்கரம் புஷ்பார்ப்பணம் முதலான காமிய பிரயோகங்களை செய்வதற்கு அதிகாரம் கிடையாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது தவிர அக்னிஹோத்திரத்தை பற்றி சொல்லப்படுவது மாதிரி நித்திய கர்மாவுக்கே வசனபலத்தினால் காமியத்துவமும் இருக்கலாம் ஆகவே நித்தியகர்மாவாக சொல்லப்பட்ட பிரயோகத்தில் ஜனங்களுக்கு பிரவருத்தி இருக்காதோ என்று சங்கைக்கு இடமில்லை அஞ்சு இங்கு சொல்லப்பட்ட பிரயோகத்தை பற்றிய சில விசேஷங்கள் பின்வருமாறு சக்கரார்ச்சனத்தை ஆரம்பிக்கும் போதே அபரிமித புண்ணிய பிராப்தியர்த்தம் இன்ன புஷ்பங்கள் என்பதாக அவற்றின் பெயரை சொல்லி குசுமை தேவீம் பூஜையிஷ்யாமி என்று சங்கல்பித்து பிரசன்ன பூஜைக்கு பிறகு இந்த நாமசகசிரத்தின் பூர்வபாகத்தை படித்துவிட்டு ஞாசத்ரயத்தைச் செய்து பிரணவத்தை உச்சரித்து ஓரோர் நாம மந்திரத்தையும் நாலாவது வேற்றுமையுடனும் திவிதாரியை முதலிலும் நமஹ என்பதை கடைசியிலும் உடையதாகவும் உதாரணமாக ஹரீம் ஸ்ரீம் ஸ்ரீமா பிரே நமஹா என்று சொல்லி ஓரோர் மந்திரம் சொன்னவுடன் ஓரோர் புஷ்பத்தையும் அது உண்டான விதமாகவே காம்பு கீழாகவும் புஷ்பம் மேல்நோக்கியும் எடுத்து சக்கரத்தில் மத்தியில் இருக்கும் பிந்துவில் போட்டு வேறு ஜாதியைச் சேர்ந்த புஷ்பங்களில் கலப்பில்லாமல் ஒரே ஜாதியான புஷ்பங்களால் நாமங்கள் ஆயிரத்தையும் பூர்த்தி செய்து கடைசியில் பிரணவத்தை உச்சரித்து ஞாசத்ரயத்தை செய்து பலஸ்ருதி பாகத்தை படித்து பாக்கி பூஜையை முடிக்க இதே மாதிரியாக பாராயணம் பண்ணுவதை பற்றி சொல்லப்பட்டிருப்பதை பரிபாஷா ஸ்லோகங்கள் அடங்கிய பாகத்தில் பார்க்கவும் ஞாசத்ரயம் என்பது ரிஷ்யாதிநியாசம் கரநியாசம் அங்கநியாசம் தவிதாரி என்பது ஹ்ரீம் ஸ்ரீம் த்ரிதாரி என்பது வாங்மயா கமலா ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் இம்மாதிரி சதுர்வித புருஷார்த்தங்களில் தர்ம அர்த்த காமங்களை த்ரிவர்க்கத்தை கொடுப்பதை பற்றி இதுவரையில் சொல்லிவிட்டு இதற்கு மேல் அடுத்ததான மோட்சம் ஒன்றை நான்காவது புருஷார்த்தகத்தை கொடுப்பதை பற்றி சொல்ல ஆரம்பித்து முதலாக கைவல்யம் எனப்படும் ஐந்தாவது முக்தியை கொடுக்கும் பிரயோகத்தை சொல்லுகிறார் ஐம்பத்தி பிரதி மாசம் பௌர்ணமா சகசிரகை சக்கரராஜஸ்தாம் அர்ச்சையே பரதேவதா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் ராத்திரியில் ஸ்ரீசக்ரத்தில் இருக்கும்படியான பரதேவதியை எவனொருவன் மேலே சொன்ன புஷ்பங்களைக் கொண்டு இந்த ஆயிரம் நாமங்களால் அர்ச்சனை செய்கிறானோ ஐம்பத்தி ஏழு சேப லலிதா ரூபக்தத்ரூபாலோர் வித்யதே பேதபேத பாப கிருத்பவேத் அவனே ஸ்ரீ லிதாம்பாள் ரூபமாக ஆகிறான் ஸ்ரீ லலிதாம்பாளோ தானும் அவன் ரூபமாக ஆகிறாள் அவர்கள் இருவருக்குள் பேதமே கிடையாது அப்படி அவர்களுக்குள் பேதத்தை பாராட்டுகிறவன் பாபம் செய்தவனாக ஆவான் ஒன்று பிரதி என்று சொல்லாமல் பிரதி மாச என்று சொன்னது யாவஜீவம் உயிருள்ள வரையில் என்று அறிய வேண்டியதற்காக சொல்லப்பட்டது ரெண்டு ஏய்பிகி முன் சொல்லப்பட்டவையும் மற்றுமுள்ள புஷ்பங்களால் அர்த்தம்ருதடவை அர்ச்சித்தாலேயே ஏற்படும் பலத்தின் அளவானது லலிதாம்பாளுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லப்படுவதால் அவ்விதம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டபடி அர்ச்சித்தால் உபாசகனே லலிதாம்பாளாகவும் லலிதாம்பாளே உபாசகனாகவும் ரூபதாதாத்மியம் ஏற்படுவது நியாயசித்தமானது என்பதாக சயேவ லலிதாஸ்வயம் என்று சொல்லப்பட்டது நாலு பரஸ்பரம் பிரதியோகியாக இருக்கும் ததாத்மயத்தை சொல்வதற்காக சயேவ லலிதா ரூபகா தத்ரூபா லலிதாஸ்வயம் என்று இரண்டு விதமாகவும் சொல்லப்பட்டது அஞ்சு பேதம் வா வாஸ்தவமாயிருக்கையில் தாதாத்மியம் என்று இங்கு சொல்லப்பட்டதானது உபமான உபமேயங்கள் என்ற அலங்காரத்தை அனுசரித்து சொல்லப்பட்டதென்று தோன்றக்கூடிய பிரமத்தை நதையோர் வித்யதே பேதஹா என்பதனால் நீக்கப்பட்டது தயோ தேவி பக்தன் இவர்களுக்கு என்றால் வாஸ்தவமான பேதம் என்று அர்த்தம் வாஸ்தவமான பேதம் ஒன்றுமில்லை என்று இங்கு சொல்வதானது சகலவிதத்திலும் இருவரும் சமானமாயிருப்பதுடன் அபேதத்தை சொல்வதல்ல இருவருக்குமுள்ள ததாம்யத்தையே குறிப்பது ஆறு இவ்விதமிருக்கும் அபேதத்தை ஒப்புக்கொள்ளாமல் எப்படி இருந்தாலும் வாஸ்தவத்தில் பேதம்தான் என்று ஆக்ரகம் கொள்பவனை பேதகிருத் பாபகிருத் பவேத் என்பதாக அடுத்தாற்போல் தண்டிக்கிறார் அம்பாள் அமர்த் ய் இறப்பில்லாதவள் உபாசகன் மர்தியன் நிச்சயம் இறப்பவன் அல்லது அம்பாள் பூஜிக்கப்படுகிறவள் உபாசகன் பூஜிப்பவன் இந்த மாதிரியான பேதபாவத்திற்கு மூலமாக தோன்றுமா அனுமானங்களை உடையவளை பேதகிருத் என்று இங்கு சொல்லப்பட்டது அத்வைத்த சாஸ்திரத்தை பற்றிய பிரம்மம் பரிசுத்தமானது ஜீவன் அங்கங்களோடு இருப்பதால் அவ அசுஷியானவன் ஆகவே ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்ல என்ற ஆட்சேபனை சொல்லுகிறவர்கள் எப்படி ஆளாவார்களோ அதே மாதிரி அம்பாளுக்கும் உபாசகனுக்கும் பேதபாவத்தை கற்பிக்கிறவனும் பரிகாசம் பண்ணுவதற்கு இடமாவான் ஏழு இம்மாதிரியான தப்பான ஹேதுக்களை ஹேத்வாபாசங்களை ஹேது போலிகளை நினைப்பதினாலும் சாஸ்திரவிருத்தமாயிருப்பதினாலும் வேதகிருத்தாயிருப்பவன் பாபகிருத்தாக பாபம் செய்கிறவனாக பாபிஷ்டனாக ஆகிறான் என்று சொல்லப்பட்டது ஏழு உபாசனன் மரணமடைகிறவனாயிற்றே என்ற சங்கையும் ந தசிய பிராணா உத்ராமந்தி முக்தனுடைய பிராணங்கள் அவனை விட்டு வெளியில் செல்லுகிறவை அல்ல அவனிடமே அடங்கி என்ற ஸ்ருதி நீக்கப்பட்டது என்று தாத்பரியம் இவ்விதம் சொல்லப்பட்ட பிரயோகத்தை விட சுலபமானதும் நான்கு விதமான முக்தியை கொடுப்பதுமான பிரயோகத்தை மேலே சொல்லுகிறார் ஐம்பத்தெட்டு மகானவம் யாம் யோ பக்த ஸ்ரீதேவிம் சக்கரமத்தியகாம் அர்ச்சையே நாம சாகஸ்ரை தஸ்ய முக்தே கரேஸ்தனானவன் மகானவ தினத்தில் ஸ்ரீசக்கரத்தின் மத்தியில் இருப்பவளான ஸ்ரீதேவியை இந்த ஆயிரம் நாமங்களால் அர்ச்சிக்கிறானோ அவனுக்கு முக்தியானது கையில் இருக்கிறதுடன் யாவஜீவம் என்ற அர்த்தத்தை பிரதிமாசம் என்பதையும் ராத்திரியில் என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது உபாசகனானவன் தன் உயிருள்ள வரையில் பிரதிமக நவமியிலும் ராத்திரியில் இந்த பிரயோகத்தை செய்ய வேண்டும் என்பது சொல்லப்பட்டது இரண்டு நவராத்திரியின் கடைசி இரண்டு தினங்களையும் மகானவமி என்று சொல்லப்படும் மகானவமி என்பது சிவசக்தி சாமரஸ்ய ரூபமானது அப்போது சர்வ ஜாதிகளும் அம்பிகையை பூஜிப்பதற்கு அதிகாரம் உண்டு மூணு நவராத்திரி என்பதில் சாரத நவராத்திரி என்றும் வாசந்த நவராத்திரி என்றும் இரண்டு நவராத்திரிகள் உண்டு சரத்காலே மகா பூஜா கிரியதேயா சார்ஷிகி என்று தேவி மகாத்மிய வச்சனத்தில் வார்ஷிகி என்ற பதத்திற்கு வருஷ ஆரம்பத்தில் அதாவது வசந்த ருதுவில் செய்யப்படும் மகா பூஜை என்பதாக சம்பிரதாயம் அறிந்தவர்களால் அர்த்தம் யாச்சிகி என்பதில் வரும் சகாரத்தினால் சரத்காலத்திலும் வர்ஷ என்று அர்த்தம் ஏற்படுகிறது சிலர் வார்ஷிகி என்பதற்கு சாத்துர்மாசம் என்றே என்று அர்த்தம் செய்வதில் வர்ஷ ருதுவில் அடங்கியதாக ஏற்படுவதால் அவ்விதம் அர்த்தம் சரியல்ல பின்னும் சிலர் பிரதி செய்யப்படும் என்று அர்த்தம் செய்வதிலும் அவ்விதம் சொல்லப்படும் விசேஷமானது அனாவசியமானதால் அந்த அர்த்தமும் சரியல்ல என்று ஏற்படுகிறது நவராத்திரியானது என்பது ருத்ரயாமளத்தில் வாசந்தே நவராத்திரே பி பூஜேத் ரத்திகா என்று ஸ்பஷ்டமாக இந்த இரண்டு விதமான நவராத்திரிகள் எந்தெந்த மாதங்களில் வருகின்றன என்ற விஷயத்தில் தேவி பாகவதமும் மூன்றாவது ஸ்கந்தத்தின் காமபீஜோபாசகனான சுதர்சனனுக்கு அம்பாள் சொன்னதாக வரும் சரத்காலே மகாபூஜா கர்த்தவியா மம சர்வதா நவராத்திரோதவம் ராஜன் விதிவத் ேசாஸ்வே மாசி த்தயா காரியோ மஹோத்ஸவ நவராத்திரே மகாராஜா மம பிரீத்தயகின்ற வாக்கியங்களில் சைத்திரம் ஆஸ்யுஜம் என்ற மாதங்களில் வருவதாக சொல்லப்பட்டது சௌபாகிய ரத்னாகரத்தில் அவை ஆஷாட பௌஷமாசங்களில் வருவதாக சொல்லப்பட்டது அஞ்சு இந்த இரண்டு நவராத்திரிகள் சரத்கால நவராத்திரியில் அஷ்டமி நவமி இரண்டிற்கும் மகா என்ற பதத்தை முன்னதாக சேர்த்து சொல்வது வழக்கம் ஆஸ்வினஸ்ய து சுக்லஷா யாபவேதமி திதிஹே மகாஷ்டமி தீசா தேவ்யா பிரீத்திகரி பரா தோனு नवमी स्प्रता சாதி சர்வோகா பூஜனீயா சிவ பிரி காளிகா புராணம் அதாவது ஆஸ்வின மாதத்திய சுக்லபக்ஷத்தில் வரும் அஷ்டமியை மகாஷ்டமியே என்றும் அதற்கு அடு தினத்தை மகாநவிய என்றும் சொல்லப்பட்டது இதே மாதிரி தௌமியர் சொல்லுகையில் ஆஷ்வினேஷு சமஹ்டமி ஜேயா தத்விருதால என்று மூலநக்ஷத்திரம் அஷ்டமி திதி இருந்தால் மகாஷ்டமி என்று சொல்லுகிறார் இவ்விதமாகவே கன்யாசமாரி கன்யாசமாஷ் என்று பிர சொல்லது அவ்விதம் மூலநக்சிரம் சேருவதை சொன்னது சாதாரணமாக சம்பவிப்பதை குறித்தது மூலநக்ரம் சேராமல் அதற்கடுத்ததான பூராடம் பூர்வாஷாடம் சேர்ந்திருந்தாலும் அந்த அஷ்டமி மகாஷ்டமி தான் இதில் தோயம் என்பது பூர்வாஷாடத்தை குறிக்கும் ஆறு ஆகவே அஷ்டமி திதியில் மூலம் இருந்தாலும் பூராடம் இருந்தாலும் இரண்டும் இருந்தாலும் மகாஷ்டமி என்று சொல்லப்படுவதுடன் மகாநவமி என்றும் பெயருண்டு ஆஸ்வயுக் சுக்ல பக்ஷேத்து யாஷ்டமி மூலசம்யுதா பூர்வ யாஷாட யாஷார்தம் ருஷத் சமான் நவமீனோகேசு நசிம்ஹ பிரசாதம் பிஷ்யோத்திர புராணத்தில் கனியகதேசவிதரி சுக் சுலபக்ஷேஷ்டமீயுதா மூலானக்ஷத்திரசம்யுக்தவமீஸ்மிருதா என்றும் விஸ்வரூபாச்சாரியளால் ஆஸ்வயுளபேத்துஷ்டமீ மூலசம்யுதா யதிஷாத் விவி சா மஹானவமீஸ்மிருதா என்றும் சொல்லப்பட்டது இவ்விதம் அஷ்டமீ மூலம் இரண்டும் சேர்ந்த திதிக்கும் மகானவமி என்று பெயர் என்பதாக சொல்லப்படுவதால் நவமி திதிக்கு தான் மகானவமி என்ற பெயர் என்பதாக சொல்லுகிறவர்கள் கட்சியை ஆதரிப்பது அனாவசியம் ஏழு அஷ்டமி நவமி திதிகள் பரஸ்பரம் கலந்த தினங்களாக இருந்தால் அந்த தினங்கள் மிகவும் விசேஷமானவை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அஷ்டமி ருத்ரனுக்கு விசேஷமான தினமென்றும் நவமி அம்பாளுக்கு விசேஷமான தினமென்றும் அவை இரண்டும் கலந்திருக்கும் திதியானது அர்த்தநாரீஸ்வர ரூபமான உமாமயேஸ்வர ஸ்வரூபமானதாக மிகவும் விசேஷம் என்றும் சொல்லப்பட்டது அஷ்டம் யா நவமி யுக்தா நவம் யா சாஷ்டமி அர்த்தநாரீஸ்வர பிராயா உமா மகேஸ்வரி விஷ்ணு தர்மோத்தரம் போஜராஜரும் பின்வருமாறு சொல்லியிருக்கிறார் அஷ்டம் யாம் பூஜையே கிருத்ரம் நவம் யாம் சக்தி ரிஜே உமா யா நவமி திதிரஷ்டமி துவயோர் யோக மகா புண்யா உமா மகேஸ்வரி திதிஹி இதே வசந்த நவராத்திரியிலும் அஷ்டமி நவமி திதிகளை நிர்ணயிக்க வேண்டும் என்பதாக நவராத்திர பிரதீபகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்வரூபாச்சாரியாரும் இரண்டு நவராத்திரிகளை பற்றி சொல்லுகையில் அஷ்டமீ ி கட்சே மஹோத்மோய் என்று அஷ்டமி நவமி இரண்டையும் உடைய திதியானது சிவசக்திகளுடைய சாமரஸ்ய ரூபமாயிருப்பதினால் சிவக்ஷேத்திரத்தில் மகோத்சவ காலமாயிருப்பதாகச் சொல்லி அது இரண்டு நவராத்திரிகளிலும் உண்டு என்பதை பக்ஷயோரூபயோரோபி என்பதால் குறித்திருக்கிறார் வாசந்தம் சாரதம் என்பதாக நவராத்திரியில் இரண்டு பக்ஷங்கள் இருப்பதை உபயோகோ பக்ஷயோகோ என்று சொல்லப்பட்டது ஒம்போது அஷ்டமியில் அம்பாளை பூஜிப்பதை பற்றி ஆஷ்வயுக் சுக்ல நவமி துவஷ்டமி மூலசம்யு சா மவமீ தகன்மாத்தர்ச்சேத் இன்று தேவீபுராணத்திலும் நவமீலம்பாழை பூஜிப்பதை பற்றி நவியம்மாயுத்தை சர்வூஜித ஜகா நமகிஷம் துஷ்டம் அவத்தியம் தேவாதிபிஷேகம் வரதுஷாஜஸ் தம்பூஜ நவமியம் சண்டிக்காபுதை மகி எத பிராப்தா அத்திர தேவி சரஸ்வதி அத்தோர்த்தம் மகதி பிரோக்தா நவமீயம் சதாபுதேகே என்று பவிஷ்யோத்தரபுராணத்தில் சொல்லப்பட்டது பத்து இப்படி செய்யப்படும் பூஜையில் அஷ்டமி திதி என்று செய்வது பாதிராத்திரியில் நடிரவில் செய்யப்பட வேண்டும் அஸ்வினே மாசிமே காந்தே மகிஷாசுரமர்தேம் தேவீம் பூஜயித் ஏ அர்த்தராத்யாஷ்டமீஷு புராணம் கன்யாசம் याम प्रभु ம் பிரபுஜய் வாசாத்தே தோ மகாவிபவ வித்தர சக்திரகஸ்ய விஸ்வரூபாச்சாரியாரும் பின்வருமாறு சொல்லியிருக்கிறார் அஷ்டமீராமாசாத்யபூஜாங் கிராஹாதிபாதி பூஜிதேவிபநாசி தர்விரய்ட்டம் யாம் நஷிபூஜையேத் ஆயினும் சிலர் பயசோத்தரபுராணத்தில் திராஷ்டமியாழி தஷயர்பூத்தமோராபீச பூஜனி யாசா தஸ்மின் அகனிமான சொல்லி இருப்பதை வைத்துக் கொண்டு அஷ்டமியில் செய்யும் பூஜையானது பகலில் செய்யப்பட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் ஆயினும் அது தவறு அங்கு சொல்லப்பட்ட தஸ்மின் அகனி என்ற பதத்திற்கு அந்த தினத்தின் அகோராத்திரம் என்று அர்த்தம் பதினொன்னு நவமியில் செய்யப்படும் பூஜையானது பகலில் தான் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படும் பன்னெண்டு இந்த இரண்டு தினங்களில் செய்யப்படும் பூஜையானது தனித்தனியாக ஏற்பட்ட போதும் பலனை ஒன்று செய்தாலஜய் என்ற பவிஷ்யோத்தர புராண வசனத்தில் இரண்டு திதிகளில் பூஜையையும் சேர்த்து ஒரே பிரயோகமாக சொல்ல பட்டிருப்பதாலும் அஷ்டமி நவமி என்ற இரண்டு திதிகளையும் சேர்த்து देवी, स्थाने, स्थाने, शक्ति-परे, वने-वने, ராஜனர்ப்பா வைப்பமுதிதைர்மணை க்ஷத்யர்விஷை க்திரைதைமிழைச்சைச்சுமாச்சுர்ச்சால்திதானமி இங்கு சக்திபறை என்பது சண்டி தேவியிடம் பரமபக்தியோடு இருப்பதை குறித்தது மிளேஷர்கள் என்பது ஷபர கிராத புலிந்தர்கள் முதலானவர்களை குறிக்கும் அந்நேகி என்பது அனுலோம பிரதிலோமாதிகளை குறிக்கும் பதினாலு இப்படி பூஜிப்பதில் பலி கந்தம் அனுலேபனம் நைவேத்தியம் முதலான பூஜா தன் தன்னுடைய குலாச்சாரத்தை மீறாமல் செய்ய வேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது எஸ் யஸ் யா தேவி குலமார்கேன தேன தேன சா பூஜ்ய பலி கத்தனுப்பை நைவேரிதை பூஜைத் குலமாத்த விரதகண்ட 15. மேலே சொல்லிய காரணங்களினால் மகானவமி என்ற பதத்தினால் நவராத்திரியின் அஷ்டமி நவமி திதிகள் என்றும் நவராத்திரி என்பதே சாரத நவராத்திரி வாசந்த நவராத்திரி என்ற இருவகைகள் என்றும் ஏற்படுவதில் இங்கு சொல்லப்பட்டது என்ன என்றால் இந்த நான்கு திதிகளிலும் இங்கு சொல்லப்பட்ட பூஜையை செய்ய வேண்டும் என்பது ஏற்படுகிறது ஆகவே உயிருள்ள வரையில் இந்த நான்கு தினங்களிலும் சக்கர மத்தியில் அதாவது சக்கரத்தின் மத்தியில் இருக்கும் இருப்பவளாக ஸ்ரீ திரிபுர சுந்தரியை எந்த தன்னுடைய குலாச்சாரத்தை அனுசரித்து அர்த்தராத்திரியில் இந்த ஆயிரம் நாமங்களால் பூஜிக்கிறானோ அவனுக்கு நான்கு விதமான முக்திகளும் கைக்குள்ளிருப்பவை போல் கிடைக்கின்றன என்று இங்கு சொல்லப்பட்டது அதாவது அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுகிறது என்று தாற்பயம் மகானவமி நாலு தினங்கள் என்று ஏற்படுவதாலும் நான்கு விதமான முக்தி சொல்லப்படுவதாலும் ஒரு பூஜை செய்தவுடன் சாலோக்கியம் மட்டும் இரண்டு நாள் பூஜையானவுடன் சாரூபியமும் மூன்று நாள் பூஜையானவுடன் சாமி நாள் பூஜை செய்துவிட்டால் சாயுஜமம் கிடைப்பதாகவும் இந்த மாதிரியாக பலனை பற்றிய தாரதமியமானது நியாய ஏற்படுவதால் அதைப் பற்றி இங்கு மூலத்தில் விவரித்து சொல்லப்படுவதில்லை இவ்விதம் தனித்தனியாக போகங்களை மட்டும் பலன்களாக உடையவையும் மோக்ஷத்தை மட்டும் பலன்களாக உடையவையுமான பிரயோகங்களை சொல்லிவிட்டு போகம் கைவல்யம் இவ்விரண்டையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய பிரயோகத்தை மேலே சொல்லுகிறார் சக்கரஜே மகாதேவின் வெள்ளிக்கிழமைகளில் மகாதேவியை ஸ்ரீசக்ரத்தில் இந்த நாமசகரத்தால் நன்றாக அர்ச்சனம் பண்ணுகிறானோ அவனுடைய அவனுக்கு கிடைக்கும் புண்ணியபலனை சொல்லுகிறேன் கேள் உன் நாமசகிரேன என்பது ஒரு பதமாக கருதப்பட்டால் இந்த நாமசகசிரத்தினால் என்று அர்த்தமாகும் அல்லது நாம சகசிரேன என்று பிரித்தும் பார்க்கலாம் அப்போது நாம என்பது பிரசித்தியை காட்டும் அவ்வய பதமாகும் சகசிரம் என்ற பதமே இதுவரையில் சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தை குறிக்க போதுமானதுரவாரமும் என்று அர்த்தமுடையது இங்கேயே தன்னுடைய விருப்பங்கள் யாவற்றையும் அடைந்து சகலவிதமான சௌபாகியத்தையும் உடையவனாய் புத்திர பௌத்ராதிகளோடு கூடியவனாய் தான் இஷ்டப்பட்ட போகங்களை அனுபவித்துவிட்டு ஒன்று இக இந்த பூலோகத்திலேயே இந்த ப இங்கு சொல்லப்பட்ட பிரயோகத்தின் மூலமாக ஏற்படும் புண்ணியமானது மிகவும் அதிகமானது என்று குறிக்கப்பட்டது அத்யுத்கடை புண்ணிய பாபை இகை வ என்றபடி புண்ணியமானது பாபமாவது மிகவும் அதிகமாக இருந்தால் அதன் பலனுடைய அனுபவமானது இந்த அதாவது இந்த ஜென்மத்திலேயே ஏற்படும் என்று சொல்லப்படும் சர்வ சௌபாகிய சம்யுதா சந்ததி சம்பத் ஆரோக்கியம் வித்தியை பலம் என்பவை முதலான ரூபங்களை உடைய சௌபாகியங்கள் யாவற்றையும் உடையவனாய் என்று அர்த்தம் மூணு புத்திர பௌத்ராதி சம்யுக்தோ என்ற பதத்தினால் பிள்ளையின் பேரன் கொள்ளுப்பேரன் முதலான பந்துக்களும் புருத்தியர்கள் வேலைக்காரர்கள் இவர் குறிக்கப்பட்டார்கள் சர்வ சௌபாகிய சம்யுதா என்ற இவர்கள் எல்லோரும் சொல்லப்பட்டாலும் அப்படி தனித்தனியாக சொன்னதினால் அவன் அவர்களுடன் கூடவே அடுத்தபடி சொல்லப்பட்ட அனுபவிப்பதாக தாத்யம் கூட இஷ்டப்பட்ட போகங்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு என்று அர்த்தம் அறுபத்தி ஒன்னுயா சாயுஜம் அதிர்லபம் தே நவ சம்சயகாம் கடைசியாக சாமானியனாக கூடாததும் சிவன் முதலிய தேவர்களாலும் வேண்டப்படுவதுமான ஸ்ரீ லலிதாம்பாளுடைய சாயுஜத்தை அடைகிறான் அதில் சந்தேகமில்லை அந்தே இந்த தேகம் விழுந்து போன பிறகு தேவையான மார்க்கத்தில் போய் என்று அர்த்தம் இதை பற்றி ஏற்கனவே வந்த சவ்யாபவசம்ய மார்க்கஸ்தா தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது நாமத்தில் பார்க்கவும் ரெண்டு அதி துர்லபமான சாயுஜம் என்பதனால் கைவல்ய மோட்சமானது சொல்லப்பட்டது மூணு சிவாதிகளால் பிரார்த்திக்கப்படுவது என்பதனால் பிரம்மாவோடு கூட சிவன் முதலான தேவர்களெல்லோரும் கல்பாந்தரத்தின் முக்தி அடைவதை சொல்லப்பட்டது சகுண பிரம்மோபாசனை செய்தவர்கள் தேவையான மார்க்கத்தால் பிரம்மலோகத்தை அடைந்து அங்குள்ள சிவன் முதலானவர்களுடன் பிரளய காலம் வரையில் இருந்து ஆத்ம சிந்தனம் செய்து கொண்டு அங்குள்ள போகங்களை அனுபவித்துவிட்டு பிரளயம் ஏற்பட்டவுடன் பிரம்மாவோடு கூட அம்பாளிருக்கும்படியான சர்வோத்கிருஷ்டமான லோகத்தை பரமபதத்தை சேருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே கிருத்மான கூர்ம புராணம் இங்கு பரஸ்ய அந்தே என்பதில் வரும் பரமென்ற பதமானது பிரம்மாவினுடைய ஆயுளை குறிப்பது பிரம்மண பூர்ணா இந்த அர்த்தத்தை அனுசரித்து இங்கு வந்த அந்த என்ற பதத்தினால் பரஸ் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் கைவல்ய மோக்ஷம் அடைவதற்கு பிரளய காலம் வரையில் பிரம்மலோகத்தில் தாமதிப்பதானது தோஷமுள்ளதாக சொல்ல முடியாது போகம் மோட்சம் இவிரண்டையும் பலமாக உடைய இந்த பிரயோகத்தின் மூலமாக ஐக்கிய போகங்களுக்கு பிறகு ஆமுஷ்மிக போகங்கள் அவசியம் ஏற்படுமாகையால் மோட்சமடைய தாமதமானால் யாதொரு கெடுதியும் இல்லை நாலு இதே காரணத்தால் போகான் என்ற பதமானது ஐகிக ஆமுஷ்மிக போகங்கள் இரண்டையும் குறிப்பதாக சொல்லலாம் இவ் இரண்டு விதமான போகங்களையும் பக்தன் புத்ரா பௌத்ராதி சம்யுக்தனாக அனுபவிக்கிறான் என்று சொல்லப்பட்டது கேவலம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பது என்பதான மோட்சத்தில் அவர்களுடன் சேர்ந்திருப்பது அசம்பாவிதமாகையால் புத்திர பௌத்திராதி சம்யுக்தனாக போகங்களை அனுபவிப்பதில் மட்டும்தான் என்று ஏற்படுகிறது இனி மேலே சொல்லப்பட்டும் கிடையாதாகையால் அவ்வித பலனையே பாவத்ஜீவம் செய்ய வேண்டிய பிரயோகத்தின் மூலமாக அல்லாமல் ஆகவே அடைய செய்யும் பிரயோகத்தை மேலே சொல்லுகிறார் அறுபத்தி ரெண்டு பாயச அபூபைஹே எவனொருவன் பக்தியோடு ஆயிரம் பிராமணர்களை இந்த சகசிரநாமங்களால் நன்றாக பூஜித்து பாயசம் அபூபம் முதலிய முதலிய ஷற்றசோபேதமான வஸ்துக்களால் போஜனம் செய்விக்கிறானோ ீணாதி லிதா ஸ்வசாம் அவனிடம் ஸ்ரீ லலிதாம்பாள் பிரீத்தியடைந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அவனுக்கு கொடுக்கிறாள் அவனுக்கு கிடைப்பதற்கறியதான வஸ்து இந்த மூன்று லோகத்திலும் யாதொன்றும் இல்லை ஒன்று இந்த பிரயோகத்தில் முந்தைய பிரயோகங்கள் சிலவற்றில் வந்த யாவஜ்ஜீவம் அனிச்சம் என்பதான பதங்கள் சொல்லப்படவில்லை ஏ குரு தேன்மேசரம் என்பது போல சகஸ்தர பிராமண போஜனத்தை ஆயுஷுக்குள் ஒரு தடவை செய்தாலே போதுமானது ரெண்டு பிராமணானாம் என்பதனால் ஸ்ரீவித்யோபாசகர்களை மட்டும் சொல்லப்பட்டது மூணு பாயசம் என்பது பரமாந்தம் அரிசி மிக குறைவாகவும் பாலை நிறையவும் உடையது அபூபம் என்பது மாவை பிசைந்து செய்யப்படும் பூரி முதலியவைகள் அவைகளைப் பற்றி போஜன முதலிய கிரந்தங்களில் விபரமாக சொல்லப்பட்டிரு து நாலு ஸ்வசாம்ராஜ்யம் தன்னுடன் அத்தியந்த அபேதமாயிருப்பது கைவல்யம் என்று அர்த்தம் இப்படி சொன்னது ஜகத் வியாபாரி என்று வேதாந்திகள் சொல்வதை அனுசரித்து சொல்லப்பட்டது வாஸ்தவத்தில் இங்கு சொல்லப்பட்ட சாம்ராஜ்யபதமானது ஜகத் வியாபாரத்தையும் சேர்த்து குறிக்கும் இதையும் பக்தனுக்கு அம்பாள் கொடுப்பதாக இங்கு சொல்லப்பட்டது இவ்விதம் சொல்வதனால் கேட்டிருப்பது ஹானியானது அஸ்ருத கேள்விப்படாத கல்பனையானது ஏற்பட அஞ்சு ஜகத் வியாபாரம் என்பது ஜெகத்தை பற்றிய சிருஷ்டி ஸ்தி சமஹாரம் முதலியவைகளை குறிப்பது வேதாந்திகளின் மதத்தின்படி ஜீவனானவன் மோக் பற்றி ஈஸ்வர சுரூபத்தை அடையும் போது ஈஸ்வரனுக்கும் சாயுஜம் ஏற்பட்டாலும் அவனுக்கு ஜெகத் வியாபாரத்தை செய்யும் அதிகாரம் கிடையாது என்றும் அதிகாரமானது ஈஸ்வரன் ஒருவருக்கு மட்டுமே உண்டென்றும் ஜகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத் என்று பிரேழு ஜத்பாரதிகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சாம்ராஜ்யம் என்ற பதத்திற்கு பூர்ணமான அர்த்தத்தை கொடுக்க வேண்டுமே தவிர வேதாந்திகளின் மதப்படி அதை குறைத்து ஜெகத் வியாபாரத்தை தவிர பாக்கி எல்லா ஐஸ்வர்யம்தான் இங்கு சொல்லப்பட்டதாக சொல்வதற்கு யாதொரு காரணமும் இல்லை என்பதை பாஸ்கர ராயர் பலவிதமான காரணங்களைக் கொண்டு நிரூபித்திருக்கிறார் இந்த பிரயோகமானது முக்தியை விட பலனையுடையது என்பது இந்த காரணம் ாலேயே ஏற்படுகிறது ஸ்ரீ வித்யோபாசகர்களான ஆயிரம் பிராமணர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் போது பக்தனுக்கு அசகங்குஷிதமான குறைவில்லாத சாம்ராஜ்யம் ஏற்படுவதில் ஒருவிதமான அசம்பாவிதமும் கிடையாது கீழ் இப்படி சாம்ராஜ்யம் கிடைக்கையில் ஒரே காலத்தில் அநேகம் பக்தர்கள் இந்த பிரயோகத்தை செய்தால் அதன் மூலமாக அவர்கள் எல்லோருக்கும் ஜகத் வியாபாரத்தில் சுவாதந்தரியம் ஏற்படுமே அப்போது அவர்களுடைய எண்ணங்களில் பேதம் ஏற்பட்டால் ஒன்றுக்கொன்று எதிரடையாயிருக்குமே என்ற சங்கை ஏற்படும் அப்படியல்ல சிருஷ்டிக்கப்படப்போகிற பிராணிகளுடைய கர்மங்களை அனுசரித்துத்தான் பகவான் சிருஷ்டியில் பிரவருத்தித்து இருக்கிறார் என்றும் அப்படிக்கில்லாமல் அவர் இஷ்டப்படி சிருஷ்டித்தால் வைஷம்யம் வித்தியாசம் பட்சபாதம் நைர்கம் இரக்கமில்லாமல் இருப்பது முதலீவுகளுக்கு இடம் கொடுக்கும் என்றும் வேதாந்திகளை சொல்லியிருக்கிறார்கள் வைஷம்யண் பிரம்மசூத்ரம் ரெண்டு ஒன்று முப்பத்தி நாலு சிருஷ்டியானது இப்படி கர்மானுசாரமாக மட்டும் ஏற்படுவதால் சிருஷ்டிக்க சுவாத்திரியமுள்ளவர்கள் பலராயிருந்தாலும் அவர்களுடைய சிருஷ்டியானது ஏக ரூபமாகத்தான் இருக்குமே தவிர பேதப்படாது எட்டு அப்போது அவர்களுக்கு சுவாதந்தயம் உண்டு என்று சொல்வதில் பங்கம் ஏற்படுமோ வென்றால் அவர்கள் ஸ்வேச்சானுசாரிகளாக இருந்தாலும் தங்களுக்குள் பரஸ்பரம் இருக்கும் இச்சையை அனுசரித்தே பிரவர்த்திப்பார்களால் அவ்வித பங்கம் ஏற்படாது இம்மாதிரி எட்டு சகோதரர்கள் அம்பாளுடைய வரத்தினால் ஏக இந்த சமஸ்தமான பூலோகத்தையும் யாதொரு பங்கமும் ஆண்டு வந்ததை பற்றி வாசிஷ்டராமத்தில் குந்தோதபாக்யானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது ஜத்தின் சாம்ராஜ்யமானது ஈஸ்வரனுக்கு இயற்கை சுவாபிதமாயிற்று அது இந்திரபதவி மாதிரி கர்மாக்கள் செய்வதனால் கிடைக்கக்கூடியது அல்லவே அப்படி அவருக்கு சுவாவமாக இருப்பது பிறருக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் ஏற்படலாம் ஈஸ்வரனுக்கு சுவாபாவிகமாக இருந்த போதிலும் பிறருக்கு அது கர்மாவின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்வதற்கு பாதகம் யாதொன்றுமில்லை அவ்விதமாக கிடைப்பது சாலோக்கியம் முதலான பலன்களில் இருந்தும் தெரிகிறது பத்து இவ்விதம் அனைத்து சமாதானங்களை பல ஸ்ருவாக்கியங்களைக் கொண்டும் உபாசேஷ்டர்களுக்கு ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் ஆகிற காரியங்கள் உள்பட சாம்ராஜ்யம் பூர்ணமாக உண்டென்று பாஸ்கர ராயர் தன்னுடைய பாஷ்யத்தில் சாதித்திருக்கிறார் வேதாந்திகள் சொல்லக்கூடிய ஆட்சேபங்களுக்கும் சமாதானம் சொல்லி இருக்கிறார் இவ்விஷயத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மூலத்தை பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது இப்பேற்பட்ட பூர்ண சாம்ராஜ்யம் உபாசகனுக்கு கிடைக்கும் அவன் விரும்பக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அவனுக்கு கிடைப்பது சுலபமான காரியம் என்பதாக ந தஸ்யதுலபம்பஸ்தோ திரிஷோ லோகேஷோ வித்தியதே என்று சொல்லப்பட்டது உபனிஷத்துக்களில் சர்வோத்தமமான உபாசனை உடையவர்களை பற்றி சொல்லுகையில் சங்கல்பா தேவ சிதா என்பது போன்ற சுதிவாக்கியங்களில் அவனுடைய மகிமையானது சொல்லப்பட்டிருந்த போதிலும் ஜகத் சாம்ராஜ்யம் என்ற ஒரு மட்டும் அவனுக்கு கிடைப்பதில்லை என்றும் அதை தவிர்த்ததான மற்ற வஸ்துக்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும் என்றும் வேதாந்திகள் சொல்லுவார்கள் அவ்விதமான மகிமையின் சங்கோச்சமானது குறைவானது அம்பாளுடைய உபாசகனுக்கு கிடையாது இங்கு சொல்லப்பட்டது இங்கு சொல்லப்பட்ட பிரயோகத்தை செய்ய உபாசகனுக்கு அகுண்டித்தமான குறைவில்லாத மகிமையுண்டு ஆகையால் அவனுக்கு கிடைக்காத வஸ்து மூன்று லோகத்திலும் யாதொன்றும் இல்லை என்று கூறி ஆகவே சாம்ராஜ்யம் என்ற வஸ்துவுக்கும் அவனுக்கும் சுலபமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது பன்னெண்டு இப்படிப்பட்ட பிரயோகமானது அதிரகசியமானதாகையால் அதை பற்றிய விவரங்கள் இவ்விடத்தில் சொல்லப்படவில்லை ஆயினும் அதன்படி செய்ய திருஷத பிராமண போஜனத்தை பற்றி சொல்லிவிட்டு சகசிர பிராமண போஜனமும் அபிவிதமாகவே செய்யப்பட வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டது ரகசிய நாம சாகிம் பசாத் பிராமணம் 13. சகஸ்திர பிராமண போஜனத்தை பற்றி போதாயனருடைய தர்மசூஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கண்டத்திற்கு பாஸ்கர ராயர் ஒரு வியாக்கியானம் எழுதியிருப்பதாக தெரிகிறது அதில் அந்த விஷயத்தை பற்றி விசேஷமாக சொல்லியிருப்பதுடன் அந்த சகஸ்திரநாம வியாக்கியானத்திலும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாள் இதில் இரண்டு பாகங்கள் உண்டு முதலாவது நித் நித்யாபலி என்பது சில புஸ்தங்களில் நித்யபலி என்று கண்டிருப்பது தவறு சோடுஷ நித்தியகளை குறித்து செய்யப்படுவதால் இந்த கர்மாவிற்கு நித்யாபலி என்று தான் பெயர் இதனுடைய கிரமமானது மகா சோட்டஷி காபிரான் அபியான் கந்ததை आपूपै அபியஸ்திரகன்யை காமஸ்வர்திநாபே ஆபூபைச்சக்கராஜபலை புஷ்பை சுகந்திபி வித்யாவிதோவிசேஷேணைசத்விஜான் ஏம் நித்யாபலிங் குறியத் ஆதோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நித்யாபலி செய்தவுடன் ப்ராமணோஜனம் திரிஷர்நீ பஷாத் ப்ராமணன் கிரமசோஷயேத் தைலாபியாதிக்கிபே வசதி பிதப்பார்பௌர்ணமிக்ரமாசேவசேஜவி त्रिशत्ष त्रिशत्ष विब्रा क्रमात्, தச வி பச்சர்வாதிஷ்டிஷத்தி சம்போஜ் திரிஷே பத்திய ஜன்மேஷர ஜன்ம முய கரேஸா என்று பிராமண போஜனத்தை பற்றியும் அதன் பலனை பற்றியும் ஸ்ரீ லலிதா திரிஷதியில் சொல்லப்பட்டது பதினாலு இவ்விதமான பிராமண போஜனம் என்று இரண்டு கர்மாக்களில் இரண்டு மே அல்லது ஒன்றுக்கொன்று அங்காங்கி பாவமானவைகளா என்ற விஷயத்தை பற்றி பாஸ்கர ராயர் நீண்டதோர் விசாரணை செய்திருக்கிறார் முதலில் இரண்டும் சம என்ற பூர்வ பக்ஷத்தை விஸ்தாரமாக சொல்லி பிறகு நித்யாபலியானது பிராமண போஜனத்திற்கு அங்கம் என்பதாக பலவிதமான நியாயங்களால் சித்தாந்தப்படுத்தியிருக்கிறார் அதற்கு மேல் பிரயோக விதியையும் சொல்லியிருக்கிறார் இதை செய்ய விரும்புவோர்கள் பாஷ்யத்தின் மூலத்தையே பார்த்து கொள்ள வேண்டும் இவ்விதமாக முப்பத்தைந்து ஸ்லோகங்களால் நாமசாகஸ்திரமானது புருஷார்த்த பிரதாயகமாகவும் இரகசியதமமாகவும் இருப்பதை பற்றி சொல்லிவிட்டு படியாக இம் விசேஷா ஸ்ரீ தேவியா ஸ்தோத்ரம் பிரீத்தி விதாயகம் என்று சொல்லியபடி இந்த நாமசகசிரத்தினால் அம்பாளுக்கு விசேஷமான பிரீத்தி ஏற்படுவதை பற்றி மேலே சொல்லுகிறார் அறுபத்தி நாலு நிஷ்காம கீர்த்த ஏத்ய நாம சாகசிரமுத்தமம் பிரம்ம ஜானம் வாப்னோதி ஏன முஷ்யே தந்தாத் நிஷ்காமனாக எவனொருவன் இந்த உத்தமமான நாமசகசிரத்தை கீர்த்தனம் செய்கிறானோ அவன் பந்தங்களிலிருந்து விடுவிப்பதான பிரம்மஞ்ஞானத்தை அடைகிறான் நிஷ்காமம் என்றால் விஷயங்களில் ஆசை விருப்பம் இல்லாதவன் என்று அர்த்தம் ரெண்டு பிரம்ம ஜானம் என்பது ஜீவனும் பிரம்மமும் அபேதம் என்பதை பற்றியிருக்கும் அதாவது அவ்வித அபேதத்தை மறைக்கும் பிரம்மத்தை போக்குவதும் மகாபாக்கியங்களால் ஏற்படுவதும் ஆத்மாவை மட்டுமே விஷயமாக உடையதும் நிர்பிகல்பம் என்று சொல்லப்படும் கடைசி விருத்தியின் ரூபமானதும் அனுபவாத்மகமுமான ஞானம் இவ்விதமான ஞானம் ஏற்பட்டவுடன் உபாசகனானவன் பந்தத்தில் இருந்து விடுவிக்கப்படுவதாக சொல்லப்பட்டது பந்தம் என்பது அனாதியாக இருப்பதும் நான் என்பது முதலான ரூபங்களை வாசனைகள் யாவற்றையும் மூணு இந்த பிரயோகம் செய்வதற்கு சங்கல்பம் செய்யும் போது சாதாரணமாக சொல்லும் உபாத்த துரதயார்த்தம் என்ற பதங்களுக்கு பதிலாக ஸ்ரீ திரிபுர சுந்தரி என்று சொல்ல வேண்டும் இவ்விதம் சங்கல்பம் செய்தாலேயே பிரம்ம ஜானம் ஏற்பட்டுவிடும் என்பதாக சொல்லப்பட்டது ஆயினும் இங்கும் அம்பாளுடைய பிரீத்தி கிடைக்க வேண்டும் என்பதான காமனை இருக்கும் போது இதை நிஷ்காம பிரயோகம் என்று எவ்விதம் சொல்லக்கூடும் என்ற சந்தேகம் தோன்றலாம் அப்படியல்ல விஷயங்களை பற்றிய காமனை இருந்தால் சகாமம் என்று சொல்வது வழக்கம் ஆகையால் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்ற சங்கல்பத்தோடு கூடிய கர்மாவை என்று சொல்லப்பட்டதினால் இந்த பிரயோகம் செய்கிறவன் ஒருபொழுதும் விஷயகாமனையுடைய பிரயோகத்தை செய்யக்கூடாது என்று காட்டப்பட்டது இதே மாதிரியாக நித்யனை என்று சொல்லது பிரம்மஞ்சத்தை செய்கிறவன் மறந்து போய் அல்லது கவனக்குறைவினால் காமத்தை உத்தேசித்து பிரயோகம் செய்தால் அப்போது அவன் விரும்புகிற காமனையெல்லாம் கிடைக்கும் என்பதாக மேலே சொல்லுகிறார் அறுபத்தஞ்சு இந்த நாம சாகசத்தை கீர்த்தனம் செய்வதனால் தனத்தை விரும்புகிறவன் தனத்தை அடைகிறான் யசஸ்ஸை விரும்புகிறவன் யசஸ்ஷை அதிகமாக அடைகிறான் வித்தியை விரும்புகிறவன் வித்தியை அடைகிறான் இங்கு வித்யார்த்தி என்று சொன்னது முதலில் அபரிமிதமான வித்யைகளை அடைய விரும்புகிறவனை பற்றி சொல்லப்பட்டதே தவிர ஸ்ரீ வித்தியை அடைய விரும்புகிறவனை பற்றி அல்ல ஏனென்றால் ஸ்ரீவித்யை உபதேசமாகி உபாசகனா இல்லாதவனுக்கு இந்த பிரயோகம் செய்வதற்கு அதிகாரம் இல்லை என்றும் அனதிகாரியாயிருப்பவன் செய்தால் பலம் ஏற்படாதோடு அனர்த்தமும் ஏற்படுவதாக சொல்லப்படுவதால் ஸ்ரீவித்யை இங்கு வித்யை என்ற பதத்தினால் குறிப்பிடப்படவில்லை ரெண்டு விஷயகாமனை பொதுவாக இல்லாதிருப்பதை நிஷ்காமத்வம் என்று சொல்லப்படும் நடுவில் விஷயகாமனை ஒரு தடவை ஏற்பட்டாலும் நிஷ்காமத்துவத்திற்கு பங்கம் ஏற்படும் நிஷ்காமமாக பிரயோகம் செய்ய ஆரம்பித்து நடுவில் புத்தி சாஞ்சல்யத்தினால் ஏதாவது ஒரு காமனையும் உத்தேசித்து பிரயோகம் செய்தால் அப்போது நிஷ்காம பிரயோ ாலும்மனை கலப்பதினால் பலனானது குறைபுற்று அந்த காமனை ஏற்படுமே தவிர பிரம்ம கிடைக்காது என்பது தாத்யம் மூணு அல்லது வித்யாசப்தமானது பிரம்ம ஜானம் என்றும் சொல்லலாம் அம்பா பிரீத்தியர்த்தம் என்பது போல் பிரம்ம ஜான என்று சங்கல்பம் செய்து பிரயோகம் செய்வதாலும் அவ்வித ஜஞானம் கிடைக்கும் என்பது தாத்யம் நாலு தனம் யசஸ் இவற்றை சொன்னது துஷ்டாந்தத்திற்காகவே தவிர வேறல்ல தனத்தை விரும்புகிறவன் தனத்தை அடைவான் அதே மாதிரி எதை விரும்பி செய்தாலும் அததை அடைவான் என்று தாத்பரியம் இதனால் மேலுக்கு மேல் உத்கிருஷ்டமான பலன்கள் கிடைக்க செய்யும் பிரயோகங்களை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து சர்வோத்கிருஷ்டமான பிரயோகத்தை பற்றி சொல்லிவிட்டு மேல் திரும்பவும் தனம் எச்சஸ் முதலிவைகள் கிடைப்பதை பற்றி சொல்லப்படுவது பொருத்தமற்றது என்று சொல்லக்கூடிய ஆக்ஷபமானது நீக்கப்பட்டது ஒன்று ஆகையினால் போக மோக்ஷங்களை விரும்பும் நரர்கள் இதை கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஒன்னு இதற்கு சமானமான ஸ்தோத்ரம் அதாவது நிஷ்காம பிரயோகம் செய்ய ஆரம்பித்து அதிலிருந்து நழுவி காமனையோடு செய்தாலும் அதனால் கெடுதம் செய்யாமல் விரும்பப்பட்ட அந்தந்த காமனையை கொடுக்கும் இந்த ஸ்தோத்திரம் மாதிரி என்று அர்த்தம் ஆகவே இதற்கு சமானமான ஸ்தோத்திரம் வேறு யாதொன்றுமில்லை என்று சொல்லப்பட்டது ரெண்டு போக மோட்ச பிரதம் போகப்பிரதான பிரயோகத்தை செய்ய ஆரம்பித்து தவறிவிட்டாலும் மோட்சத்தை கொடுக்கிறதென்றும் மோக்ஷப் பிரதான பிரயோகத்தை செய்ய ஆரம்பித்து தவறிவிட்டாலும் போகத்தை கொடுக்கிறதென்றும் இரண்டையும் அபேட்சித்து செய்தால் இரண்டையும் கொடுக்கிறதென்றும் அப்படி கொடுப்பதில் முதலில் போகத்தையும் பிறகு மோட்சத்தையும் கொடுக்கிறதென்றும் அர்த்தம் இதே விதமான பிரம்மாண்ட தசேஷராரா வினாஸ்தோகாபவர்த்தோயபேத் தன்மன்தாணி தக்கன் முக்திம் அவ்வியமா என்று சொல்லப்பட்டது மூணு அல்லது முந்திய ஸ்லோகத்தில் வரும் வித்யை என்ற பதத்திற்கு பிரம்மஞானம் என்று அர்த்தம் செய்தால் அதற்கு சாதனமான வைராகியத்தை கொடுப்பதாக இங்கு போக மோக்ஷப் பிரதம் என்று சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் போகங்களிலிருந்து விஷயங்களுள்ள விருப்பங்களிலிருந்து மோக்ஷம் விடுதலையை கொடுப்பது அதாவது அவற்றினுடைய வாசனையை போக்கடிப்பது போக பிரதம் இதே விதமாக அஷ்டாவக்ரீதையில் முக்தின் இச்சசி சேத்தாத விஷயான் விஷவத் என்று சொல்லப்பட்டது இப்படி இந்த விஷயத்தை பற்றி சொல்வதை இத்துடன் நிறுத்திக்கொண்டு தாந்திரிக கர்மாக்களை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தமில்லாதவர்களும் ஷௌத்த ஸ்மார்த்த கர்மாக்களில் ஈடுபட்டவர்களாயிருப்பவர்களுக்கும் இந்த நாமசகசிர கீர்த்தனமானது உபகார ரகம் என்பதை மேலே சொல்கிறார் அறுபத்தி ஏழு சத்து சத்துராஷ்டிரம நிஷ்டை சமனுஷ்டான கைவல்ய பரிபூர்த்தே நான்கு வர்ணத்தில் இருப்பவர்களுக்கும் தங்கள் தர்மத்தை சரிவர அனுஷ்டப்பதில் ஏற்படக்கூடிய குறைவுகளை பூர்த்தி செய்வதாக இந்த நாமசகஸ்திரமானது எப்போதும் கீர்த்தனம் செய்யப்பட வேண்டும் ஒன்று பிரம்மச்சாரி கிரகஸ்தர்கள் வானப்பிரஸ்தன் சந்யாசி இவர்களுக்குள் அவாந்தரமான பேதங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சத்துஷிராசிரமம் என்று சொல்லப்பட்டது ரெண்டு சமனுஷ்டம் என்பது சாஸ்திரப்படிக்கு அனுஷ்டிப்பது சதுராஸ்மரிகளுக்கு ஸ்ருதி ஸ்மிருதிகளில் என்னென்ன கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவை எல்லாம் எல்லா அங்கங்களை விடாமலும் செய்கிறவனுக்குத்தான் பலப்பிரதமாயிருப்பவை அப்படி எல்லா அங்கங்களையும் விடாமல் செய்வதானது இக்காலத்தியவர்களுக்கு முடியாத காரியம் இதைப் பற்றி பாஸ்கராயர் தன்னுடைய சிவஸ்தபஸ்தில் பின்வருமாறு சொல்கிறார் சுவாமி மேக்கிங் சேத் ஆகவே அங்கலோபம் அவசியம் ஏற்படுமாகையால் அதனால் நேரிடக்கூடிய பாவத்தை போக்கடித்து அதன் மூலமாக சாத் குணியத்தை சம்பாதிப்பதற்காக இந்த நாள் கீர்த்தமானது எல்லோராலும் கட்டாயம் செய்ய வேண்டியது என்று இங்கு சொல்லப்பட்டது இதையேதான் தேவி பாகவதத்தில் மூன்றாவது ஸ்கந்தத்தில் அம்பாளால் தேவர்களுக்கு சொல்லப்பட்டது சர்வே மகேஷு பவிஷ்யத்வம் சுரா கிளா இதனால் இந்த நாமசகிரத்தின் கீர்த்தனமானது கிருத்வர்த்தம் புருஷார்த்தம் என்ற இரண்டு ரூபமாயிருப்பதும் சொல்லப்பட்டது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இவ்விதம் கர்மாக்கள் செய்வதில் அங்கலோபங்கள் ஏற்படக்கூடியதாயிருந்தாலும் அவ்வித லோபங்களுக்கு பிராயச்சித்தமாக செய்ய வேண்டிய கர்மாக்களை பற்றி அங்கங்கே சொல்லப்பட்டிருப்பதால் அவைகளை செய்வதாலேயே சாத்குண்ணியம் ஏற்படுமே அப்படியிருக்கையில் இந்த சாகசிரநாம கீர்த்தனத்தினால் என்ன பிரயோஜனம் என்று தோன்றக்கூடிய சந்தேகத்திற்கு சமாதானம் மேலே சொல்லுகிறார் அறுபத்தி தும் தர்மான கலியுத்தில் நரர்களுக்கு நாம கீர்த்தனத்தை விட்டால் வேறு ஆசிரயம் கிடையாது ஒன்னு தர்மமானது ஆதியில் நான்கு பாதங்களுடன் இருந்ததில் மூன்று பாதங்கள் யுக பாபத்தினால் மறைந்து விட்டதாகவும் கலியுகத்தில் ஒரு பாதத்தோடு தான் இருப்பதாகவும் சொல்லப்படும் அதனால் அதை இங்கு பாப்பை கை பகுளம் என்று சொல்லப்பட்டது ரெண்டு அணுகீர்த்தனம் என்றால் தொடர்ந்தார்போல் அல்லது வெளிப்படையாக சொல்லுவது மூணு தங்கள் தங்கள் கர்மாக்களை மட்டும் செய்து கொண்டு நாமானு கீர்த்தனத்தை விட்டிருப்பவர்களுக்கு வேறு ஆசிரமம் கிடையாது இங்கு சொல்லப்பட்டது வேறு பிராய ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டிருப்பவையெல்லாம் நாமானு கீர்த்தனமானது எப்படி கைவல்ய பரிபூரகமாயிருக்கிறதோ அம்மாதிரி அவையில்லாதபடியால் அவற்றை ஆசிரியமாக ஒப்புக்கொள்ளப்படவில்லை இவ்விதம் இதர ாய சித்தங்களை விட நாத்தனத்திற்கு விசேஷ மகிமையானது பற்றியம் தன்னாச்சரித்த உபயோ பிராயம் வயம் கம் என்று பற்றியம் யே கீர்த்தனம் என்று அம்பாளுடைய நாமத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொல்லிய மூன்று ஸ்லோகங்களில் மூன்றாவதில் பிராயச்சித்தேன கர்மணா என்பதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது பிராய ஒரு கர்மாவாக சொல்லப்பட்டிருப்பதால் அதையும் சாங்கமாக செய்தால் தான் பலப்பிரதமாயிருக்கும் ஆயினும் ஏற்கனவே சொல்லியபடி அங்கலோபமில்லாமல் எந்த கர்மாவையும் செய்வது சாதாரணமாக மு இந்த பிராய்சித்த கர்மாவை செய்வதிலும் அங்கலோபம் ஏற்படக்கூடும் அப்போது அதற்கு திரும்பவும் பிராயச்சித்தத்தை தேட வேண்டி வரும் இவ்விதமாக மேலுக்கு மேல் பிராயச்சித்தத்தை தேடவே அங்கம் யாதொன்றும் கிடையாது ஆகியால் அங்கலோபம் ஏற்பட நியாயமில்லை ஏனென்றால் நாமஸ்மரணம் செய்தாலேயே பாபமானது போய்விடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காரணத்தைக் கொண்டு நாமோச்சாரணம் செய்தாலும் அது பாபத்தை போக்கும் சங்கேத்தியம் பரிஹாஸ் வாபம் ஹேளனமேவா வைக்குண்டமிரம் அச்சேஷாஹாம் விதோ விஷ்ணுபாகவதம் சாங்கேத்தியமென்றால் புத்திரன் முதலானவர்களுக்கு பெயரிடுதல் ஸ்தூபமென்றால் அர்த்தமில்லாத சப்தம் அவசேன முஷ்ய சேவியதே சிவரகசியம் அஸ்பம பிரசேனித்தாஞ்சிதானு பாத் பிரமாத் உன்மா த உலநாத் கதித்தம் நாப்ப தையே சக்தி ரகசியம் மதம் என்பது சுறாபான முதலேவற்றால் உண்டாவது பிரமாதம் என்பது அஜாக்கிரதை கவனமில்லாதிருத்தல் உன்மாதம் என்பது பூத்தங்கள் முதலானவற்றில் ஆவேசம் உச்சவப்பனம் என்பது நிபரையில் பேசுவது ஸ்கலனம் என்பது ஒன்றை பேச நினைத்து ஆரம்பித்து அது இல்லாமல் சப்தத்தை செய்வது இவ்விதமான வகைகளிலெல்லாம் கூட அம்பாளுடைய சொல்லப்பட்டால் சகல பாபமும் போய்விடும் என்பதாக சொல்லப்பட்டது அஞ்சு நியாயங்களில் கூபகானக நியாயமே என்பது ஒன்று உண்டு அது மகாபாஷ்யத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் தாகசாந்திக்காக கிணறு விட்டும் போது வெட்டிய மண்ணில் கொஞ்சம் அவன் பேரில் விழுந்தால் கிணற்றில் ஊறும் ஜனமானது அவனுடைய தாகசாந்திக்கு பிரயோஜனமாயிருப்பதுடன் அந்த காரியத்தில் இருக்கும் அவன் மீது விழுந்த மண்ணை அலம்புவதற்கும் உபயோகப்படும் இதைத்தான் கூபகானக நியாயம் என்று சொல்லப்படும் அம்மாதிரி பாபங்களை போக்குவதற்காக செய்யப்படும் நாமசவஸ்மரணமும் ஏற்கனவே உள்ள பாபத்தை போக்குவதுடன் அவ்வித ஸ்மரணத்தில் ஏற்படக்கூடிய அங்கலோபத்தினால் உண்டாகும் பாபத்தையம் போக்கி ஆகவே நாமஸ்மரணத்தை பிராயச்சித்த கர்மாவாக வைத்துக் அதுதான் மேலானது என்பது இந்த காரணத்தாலும் ஏற்படுகிறது ஆறு இந்த அர்த்தத்தில் பாஸ்கராயரால் தன் பாஷ்யத்தின் கடைசியில் என்பதாக சொல்லப்பட்டது அதாவது தான் இந்த பாஷ்யம் செய்வதில் அநேகம் புழைகள் இருக்கக்கூடியதாயிருந்த போது சாதுக்கள் தயவோடு கூடிய ஹிருதயத்தை நாமங்களின் மகிமையானது தனக்கு கெட்டவர்களிடமிருந்து இவ்விரண்டு விதமான பயமும் கிடையாது என்று சொல்லப்பட்டது நாம மகிமையானது அபூர்வம் என்று சொன்னதின் தாற்பயம் பிராயசித்த கர்மாவாக இருப்பதனால் பாபத்தை போக்குவதான பூர்வ பலனோடு இருப்பதைத் தவிர தன்னுடைய நாம கீர்த்தன கர்மாவினுடைய அங்கலோபத்தினால் ஏற்படும் பாபத்தை போக்குவதான அபூர்வ ாக சொல்லப்பட்டது ஏழு நாமகீர்த்தனம் செய்வதானது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட பிராயசித்த கர்மாக்கள் சாங்கமாயிருக்கும்படியாகச் செய்வதற்கு உபயோகப்படட்டுமே என்று சிலர் சொல்லலாம் இதனால் தான் பாஸ்கராயருடைய சிவஸ்தவத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டது वैशम्ये कच्छे पच्चे तमाते यजनम पूर्णयराये ठे कांगे नूर्णा बहुचत में ने ியக்கணேியுக் புஷோ பிரயச்சித்தரம்ிவிவோரணம் பிள்ளமேஷ் தீாத் ஸ்மிருத்த நார்த்தி கிம் தியாமி கிரிய செய்ய வேண்டியவதை செய்யாதிருத்தலும் செய்யக்கூடாததை செய்தாலும் அவற்றிற்கு பிராய சித்தங்களாக இருப்பவைகளில் பக்தியோடு சிவசிவ என்று சொல்வது மேலானது என்பதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கர்மாவை செய்து அதற்கு சமாதானமாக பூர்த்திகரமாக உன் நாமத்தை சொல்வதாயிருந்தால் அப்படிப்பட்ட நாமஸ்மரணத்தை நான் ஆதியிலேயே செய்துவிட்டால் அதுவே என்னை கரையேற்றாதாம் ஆகையால் நான் கர்மாக்களை விட்டுவிட்டேன் ஒரு கர்மாவும் சமாதானமாக செய்வது பிராய சமாதானமாக இருப்பது பிரதிசமாதானம் ஏழு இவ்விதங்களாக காரணங்களினால் நாம கீர்த்தனமே பாராயணம் என்று ஏற்படுகிறது அதில் நாம கீர்த்தன சாமான்யத்திற்கே பாபத்தை போக்கும் சக்தி இருக்கையில் இந்த சரஸ்ரநாமர்த்தன தனியான சக்தி என்னவென்று சந்தேகம் ஏற்படக்கூடும் அது மேலே வரும் ஸ்லோகங்களால் நீக்கப்படுகிறது புண்ணியத்தோடு கூடிய நாமங்களால் பாபநாசம் ஏற்படுவது உண்மைதான் ஆயினும் இருட்டைப் போக்குவதில் மினிமினு பூச்சி முதல் அக்னி சந்திர சூரியாதிகளான தேஜோவிசேஷங்களில் தமோநாசன தாரதமயம் இருப்பது போல் நாமங்களுக்குள் அம்மாதிரியான பாப்பநாசன தாரதமயம் இருக்கிறதென்றும் அவ்வித நாமங்களுக்குள் இந்த நாமங்கள் தான் சர்வஸ்லாக்யம் என்றும் காட்டுவதற்காக நாமங்களுக்குள் இருக்கும் பூமிகா பேதங்களை படிப்படியாக மேல் வர்ணிக்கிறார்